أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كونوا قوامين بالتقى وقال النبي عليه الصلاه والسلام الا اخبركم باكبر الكبائر الى மண்ணிலே மோடி ஜீராந்தளையும் படைத்து பரிமாணிக்கக்கூடிய அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று காட்சி கூடியவனாகும் கருணையும் கலாம் என்னும் ஈரேற்றமும் உயிரிலும் மேலான முகமது மதீனா முகமது நபர்களின் மீது அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்ல அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு எந்த விடயங்களெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படி மேலும் எவைகளை விட்டும் தகுந்து தாலா தடை கட்டளை விதித்திருக்கின்றன அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தகுந்தும்படி முதலாவது அடியனுக்கும் அப்பாள் உங்கள் அனைவருக்கும் தப்புவாலை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன் அல்வதுல்லா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட உயர்தரமான இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக மசிதிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு இந்த குத்துபாவிலே எந்த விடயங்களை எல்லாம் பேசுகின்றோமோ கதைக்கின்றோமோ எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக அவற்றை எடுத்து அமல் செய்வதற்கு செய்வானாக தாரா இந்த உலகத்தை படைத்து பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து சிறந்த ஒரு படைப்பாகத்தான் மனித சமூகத்தை படைத்திருக்கின்றார் இந்த மனித சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்காக பல்லாகு தஹாலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார் நாம் தொடர்ச்சியாக இந்த மாதத்திலே கண்மணி நபிகள் நாயகம் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய சீராக்கலையும் அவர்களுடைய விடயங்களையும் தொடராக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அன்பு கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எங்களுக்கு இந்த உலகத்திலே புனிதம் மார்க்கம் கிடைத்ததற்கு அல்லாஹுக்கு நாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் உலகத்திலே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஞானத்தான் இந்த தீனு இஸ்லாம் இந்த மார்க்கம் எங்களுக்கு கிடைத்தது அதிலும் குறிப்பாக இறுதி நபி முகமது அல்லு அலி வசல்லம் அவர்களுடைய பிறந்ததற்கு எங்களுக்கு அருளியதற்கு நாம் இன்னும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாளர்களாக நாம் மாற வேண்டும் ஏனென்றால் எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் குறிப்பாக அவர்களுடைய சமூகத்தார்கள் ஆசைப்பட்டார்கள் ஆதரவு வைத்தார்கள் நானும் தன்மணி நதிகள் நாயகம் முகமது அல்லஹி வசலம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக என்ற பல ஆசைகளை முன்னைய சமூகத்தார்கள் வைத்திருந்ததை நாம் வரலாற்றூராக பார்க்கின்றோம் எதற்காக இந்த உமத்தை அல்லாஹூ தானா சிறந்த உம்மத் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார் சிறந்த ஒரு நபி மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் நதிமாடுகளுக்கெல்லாம் தலைவர் ரசூமார்களுக்கெல்லாம் தலைவர் அல்லாஹு சாலாவை நேரடியாக சந்தித்து வந்தவர்கள் இப்படியாக இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள் ஏராளம் சொல்லி முடிக்க முடியாதது ஒரு விவாதத்திற்கு ஒரு அமலுக்கு பன்மடங்கான கூலிகள் எழுநூறு வரைக்கும் அதனுடைய மடங்குகள் அதிகரிக்கும் அழுகின்றே பெரியவர்களே இப்படியான ஒரு உம்மத்திலே அல்லாஹு என்பதை நாம் அடிக்கடி அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு அல்லாஹூ தாலா முன்மாதிரியாக வைத்திருக்க கூடியவர் அன்பு நபியை தவிர வேறு யாரும் கிடையாது உலகத்திலே எத்தனையோ பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தலைவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் வாழ்ந்து மரணித்திருப்பார்கள் ஆனால் என்றென்றும் இன்று வரைக்கும் வரைக்கும் அதன் பிற்பாடும் ஞாபகம் செய்யப்படக்கூடிய ஒரு தலைவனு தான் அன்பு நபி முகமது அலையி வசல்லும் அவர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த நபியிலேதான் அழகி வல்லம் அவர்களிலேதான் எங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது வேறு யாருடைய வாழ்க்கையும் எங்களுக்கு உலகத்திலே முன்மாதிரி கிடையாது அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பூர்த்தியாக படிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் படிக்க வேண்டும் உலகத்திலே ஒரு மனிதனுடைய அனைத்து விடயங்களும் உடல் உறுப்புகள் தொடக்கம் அவர்களுடைய குணங்கள் அவர்களுடைய பண்புகள் பண்பாடுகள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அவருடைய தனி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வியாபாரம் இதை அனைத்தும் ஒன்றாக தொகுக்கப்பட்டு இங்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருப்பது அது அன்பு நபித்தது வேறு யாரும் கிடையாது அவர்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது அவருடைய நடத்தை எப்படி இருந்தது என்று அல் குர்வான் எங்களுக்கு தெளிவுபடுத்த இஸ்லாமிய சகோதரர்களே அவருடைய வாழ்க்கையிலேதான் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது அவரை பின்பற்றுவது எங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது அவரிலே அன்பு வைப்பதும் நேசம் வைப்பதும் இந்த உலகத்திலே ஒரு பரிபூரணமான ஒரு முகிலுக்குரிய ஒரு இறைவாசி இறை விசுவாசியின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இந்த உலகத்திலே எங்களுக்கு பிரியமானவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் எங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இவர்கள் உலகத்திலே எங்களுக்கு பிரியர்களாக இருப்பார்கள் ஆனால் அல்லாஹும் அவருடைய தூதரும் சொல்கின்றார்கள் இந்த உலகத்திலே ஒரு உண்மையான இறை விசுவார்த்தி ஒரு பரிபூரணமானால் அவருக்குரிய விருப்பமானவர் அவருக்கு பிரியமானவர் அன்பு நம்பியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது மஹாதுக்கும் உங்களிலே ஒருவர் பரிபூரணமான ஒரு கம்ப்ளீட் ஆக முடியாது என்றால் தன்னுடைய பெற்றோரை விட தாய் தந்தையை விட தன்னுடைய மனைவியை விட தன்னுடைய பிள்ளைகளை விட இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் விட சிறப்புக்குரியவர் அன்புக்குரியவர் அவர்களை தவிர வேறு யாரையும் யாரொருவர் இறக்கமானவராக எடுத்துக்கொள்கிறாரோ அவருடைய ஈமான் பூர்த்தி இல்லை என்பதை அழைச்சலம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி எங்களுடைய வாழ்க்கைக்கு உதாரண புருஷர் அது பல்லல்லை அவ இதனை நாம் படித்து வைத்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வருகின்றோமா அன்பு நபியுடைய பண்பாடுகளை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகின்றோமா அவன் இவாதத்தாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரமாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் இவற்றிலே நாம் பல்லலம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுகின்றோமா விரும்புகின்ற பின்பற்ற வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி அவர்கள்தான் என்றால் எல்லா காரியங்களிலும் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் அவர்கள் அன்பு நபி அவர்களுடைய பத்து வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு நேரத்திலும் எனக்கு உந்த வார்த்தையை கூட பாத்தது கிடையாது உப்பெந்த வார்த்தை என்றால் அதற்கு தமிழிலே அர்த்தம் சொல்வது சிரமம் அல் குழா அல்லாஹூ தாலா சொல்லிக்காட்டுகின்றான் நாம் தமிழிலே விளங்குவதற்கு சொன்னால் வார்த்தை என்று சொல்லுவோம் அதை கூட பன்வல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் அவர்களிடத்திலே பணிபுரிந்த பத்து வருடம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நாட்கள் பணிபுரிந்த அந்த அரசூர் மாளிகை ரவியலான அவர்களுக்கு நபி அவர்கள் பாதிக்கவில்லை என்றால் அவர்களுடைய பண்பாடு எப்படி இருந்திருக்கும் இன்று நாம் வேலை செய்கின்றோம் எங்களுக்கு சிறார் பணியாளர்கள் இருப்பார்கள் ஊழியர்கள் இருப்பார்கள் ஆசிரியர் மாணவர் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே எம்முடைய பணியாளர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றோம் எம்முடைய வீட்டிலே வீட்டு வேலைக்காரர்கள் இருப்பார்கள் அவர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் அவர்கள் ஒருபுறம் இருக்க எங்களுடைய மனைவி மார் அன்பு அபி சொல்லி அவர்கள் அவர்களுடைய மனைவியார் அவர்கள் உயிரோடு இருந்த காலம் அவர்களோடு எவ்வாறு இருந்தார்கள் அவர்களோடு அவர்களுடைய வசாத்துக்கு பின்னால் அவர்களை பற்றி எவ்வாறு பிரஸ்தாபம் செய்வார்கள் ஞாபகப்படுத்துவார்கள் ஆயா ரவி அல்லாஹூ தால அவர்கள் ஒரு தலைலாணம் அவர்களிடத்தில் என்ன செய்கின்றார்கள் சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயங்களை கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட நேரமாக கதை சொல்கின்றார்கள் அதற்கான நேரம் ஒதுக்கி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கிட்ட சட்ட வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் பத்து கதைகளுக்கு மேலான ஆய்சார்கள் எமக்கும் உள்ளர்பாடல் எப்படி இருக்கின்றது அவர்கள் பேசலாம் கேட்கின்றோமா அவர்கள் நேரம் கேட்கின்றார்கள் ஒதுக்கி கொடுக்கின்றோமா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எல்லா விடயங்களுக்கும் அன்பு நபி செல்லு அழைகி வத்தலம் அவர்கள் தான் பெரியார்கள் பார்க்கின்றார்கள் நீங்கள் சரியான முறையிலே தொழில்லை நீங்கள் சரியான முறையிலே தொழவில்லை நீங்கள் திரும்ப என்று சொல்கின்றார்கள் இரண்டு தடவை மூன்று தடவை அவர்கள் அவர்களுடைய தொழுகையை திருத்தி கற்றுக் கொடுத்தார்கள் அன்பு அவர்கள் மசிதிலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் வந்து மஸ்ஜி தடுக்கின்றார்கள் இந்த நேரத்திலே சலலாலை அவர்கள் ஓடி இருந்த சோழர்கள் தடுக்க முற்படுகின்ற அவரை வெளியே அனுப்ப முற்படுகின்ற சொன்னார்கள் அவரை விட்டுவிடுங்கள் அவருடைய அந்த காரியத்தை முடிக்கும் அனைத்தும் விட்டு வருங்கள் விக்கிர்கள் செய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அருக்குவான் ஓடுவதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் உள்ள ஒரு இடம் இந்த இடத்திலே நீங்கள் இப்படியான அசுத்தமான விடயங்களை செய்வதை கூடாது என்பதை அவர்கள் அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்த மாதத்தை நாம் அதற்காக ஒதுக்கி இருக்கின்றோம் குத்துப்பாக்கலாக இருக்கலாம் வேறு வேறு பயான்களாக இருக்கலாம் ஷமா இழுத்திருமி என்ற அடிப்படையிலே மசிதிகளிலே ஒவ்வொரு நாடும் அன்பு நதி தள்ளகி வைத்தால் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறுகளையும் துண்ணாக்கலையும் நாம் கற்றுக்கொள்கின்றோம் இதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூரணமாக நாம் கொண்டு வர வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நாம் முக்கியமான ஒரு நிகழ்வை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தெரிவு செய்யக்கூடியோம் இதற்கும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றன எதனையும் இஸ்லாம் எங்களை விட்டு வைக்கவில்லை புதிதாக தோன்றக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாத்திலே வழிகாட்டல் இருந்துதான் இருக்கின்றது ஆனால் நாம் அதனை இறங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் அங்கு கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நாம் முன்னோக்கூடிய இந்த வாக்களிப்பு அல்லது தேர்தலில் கலந்து கொள்வது என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருப்பது மிக அவசியமான எங்களுடைய நாடு மிகவும் அழகான ஒரு நாடு இந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்கின்றோம் இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தால இந்த நாட்டுக்கு அருள் இருக்கக்கூடிய ஞாபகத்துக்களையும் அறுப்படைகளையும் நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த வாக்களிப்பிலே ஈடுபடுவது மாற்ற அறிஞர்கள் இனமாக்கல் சொல்கின்றார்கள் இது ஒரு சாட்சி சொல்வதை போன்றது மார்க்க்கத்திலே நாம் ஒரு விடயத்திலே எங்களுடைய எந்த காரியமாக இருக்கலாம் அப்படியான ஒரு காரியத்திலே நாம் தாக்கி சொல்வது என்பது மார்க்கம் எங்களுக்கு அனுமதித்திருக்கக்கூடிய ஒன்று அதற்காக மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது அல் குருவானிலே அல்லாஹு சொல்கின்றார் நாம் தற்போது எங்களுடைய நாட்டுக்கான ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தலை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கான அந்த தேர்தலிலே வாக்களிப்பது என்பது ஒரு தாட்சி சொல்வதை போன்றது ஒரு தாக்கி சொல்வதை போன்றது ஒரு தாட்சி சொல்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் என்றால் அதனை பயன்படுத்துவது எங்களுடைய ஒவ்வொருவரின் உரிமையாக இருப்பதோடு அது மிகப்பெரிய ஒரு அமானதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மிகப்பெரிய ஒரு அமானதமாக இருந்து கொண்டிருக்கின்றது பொய் சாட்சியம் சொல்வதற்கு மார்க்கம் உண்மையான சாட்சியத்திற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது அது எப்படிப்பட்ட நீங்கள் உலகத்திலே சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் சில போது உங்களுக்காக நீங்கள் சாட்சி கொள்ளலாம் அல்லது உங்களுடைய சந்தர்ப்பத்திலே நீங்கள் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமியாட்டு ரஹ்மோஹுல்லா அவர்கள் அவர்களுடைய சக்தியிலே இந்த அல் குரானுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே இபின் அப்பாஸ் ரஃபிலான் அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களுடைய சாட்சி அது எவ்வாறு அமைய வேண்டும் என்றால் நேர்மையான அவர்களுடைய தாக்கி அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை இபுன் அப்பாஹு அவர்கள் இந்த அல் குரான் வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள் அது வார்த்தையாரா இருக்கலாம் அல்லது ஒரு செயற்பாடாக இருக்கலாம் அல்லது எழுத்து மூலமாக இருக்கலாம் எங்களுடைய முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் இதனை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாட்சியை நீங்கள் புறக்கணிக்க கூடாது என்று அல் குரான் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றது சந்தர்ப்பம் கிடைக்கின்றதா அல்லாஹு தாலாவிடத்திலே நாம் பொறுப்பு கொடுக்க வேண்டும் இப்போ அப்பாஸ் ரவிலான் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் உங்களுக்கு நான் சில களிமாக்களை கற்றுத் தருகின்றேன் அவற்றை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்வீர்களாக இருந்தால் அல்லாஹு எல்லா நிலையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் நாம் யாருக்கு சாட்சி அளிப்பி ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு நாம் உள்ளத்திலே நாடி இருக்கின்றோமோ ஒரு விடயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொடுப்பதும் அதிகாரத்தை கொடுப்பதும் யாரும் கிடையாது அந்த ஆட்சியை கொடுப்பான் நாடியவர்களிடத்தில் இருந்த அந்த ஆட்சியை பிடுங்கி எடுப்பான் தஞ்சிய அல்பு சொல்கின்றது ஆட்சியை எடுப்பான் அல்ல அந்த ஆட்சி அல்லாஹூ தால பிடுங்கி எடுப்பான் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போவருக்கு எப்போதும் விரும்ப மாட்டார்கள் இந்த நேரத்திலே அல்லாஹு எடுப்பான் சகோதரர்களே செய்ய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த நேரத்திலே எங்களுக்கு யார் நல்லவர் என்று எங்களுடைய உள்ளம் சொல்கின்றதோ கடந்த கால செயற்பாடுகள் எங்களுக்கு எதை சொல்லித் தருகின்றதோ பார்த்திருக்கின்றோம் அனைத்தையும் கட்டிருக்கின்றோம் அனுபவப்பட்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே இஷ்டம் செய்ய வேண்டும் அல்லாஹூ தானா விடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும் அவன் தான் ஆட்சியை கொடுக்கக்கூடியவன் அவன் தான் ஆட்சியை எடுக்கக்கூடியவன் அவனை தவிர வேறு எந்த ஒன்றும் இங்கு நிகழ்வது கிடையாது அவனுடைய நாட்டு பிரகாரம் தான் அனைத்தும் நடக்கின்றது என்பதை எங்களுடைய உள்ளத்திலே நாம் கொண்டு வர வேண்டும் எங்களுடைய உள்ளத்திலே நாம் கொண்டு வர வேண்டும் எங்களுக்கு ரிக்கை தரக்கூடியவன் ஆட்சியாளர்கள் கிடையாது அந்த ரப்ப எங்களை படைத்த ரப்பதான் எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் அன்பு கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த சாட்சியை நான் பொய் சாட்சி செய்யக்கூடாது பொய் சாட்சி கொள்ளக்கூடாது அதை செயற்படுத்த கூடாது அவர்கள் சொல்கிறார்கள் பார்த்து கேட்கிறார்கள் அல்லாருக்கும் உங்களுக்கு நான் பாவங்களில் மிகப்பெரிய பாவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா சூழலா சொல்லுங்கள் யார சூழலா என்று கேட்கிறார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹுக்கு இணையிருப்பது பெரும் பாவம் வாளிதை பெற்றோர்களுக்கு அவர்களுடைய தண்ணிய குறைவாக நடந்து கொள்வது பெரும் பாவம் சொல்லிட்டுவருக்குளமாக்காட்டு இஸ்லாமிய சகோதிகளை பெரியவர்கள் அல்லாஹுடத்திலே நான் பொறுப்பு கொடுக்கிறேன் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே மனிதர்கள் ஜிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல்லதாலயத்திலும் அவர்கள் இவன் அப்பா சுதிலான அவர்களுக்கு சற்றுக் கொடுத்தார்கள் உனக்கு எது தேவையோ அதை அல்லாஹூ தாலாவிடத்திலே கேட்க வேண்டும் வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது ஆயிஷா வகையில் அவர்கள் சொல்கின்றார்கள் பல்லதாலும் அவர்கள் அவர்களுடைய அந்த செருப்பு அவர்களுடைய ஸ்லீப்பர் அதனுடைய சக்தி அறிந்து விட்டாலும் பல்லதாலயத்திலும் என்ன செய்வார்கள் என்றால் அதையும் அல்லாஹூ தாலாவிடத்தில் அவர்கள் கேட்பார்கள் இதைத்தான் குணபா சொன்னார்கள் அவர்கள் எல்லா காரியங்களையும் அல்லாஹு தாலத்தில் நீ கேட்க வேண்டும் இந்த உலகத்தில் அனைத்தும் எழுதப்பட்டு முடிவு செய்யப்பட்டு விட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜிம்கள் மனிதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அலா ஐயன் அது கட்டபகுவாக உள்ள எல்லாரும் வந்து சேர்ந்து உனக்கு ஒரு நலனை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் ஒரு நாளும் அவர்களுக்கு நலனை கொண்டு வர முடியாது ஏனென்றால் அல்லாஹு தாலா உனக்கு எழுதியதை நாம் இந்த உலகத்திலே வெளிரங்கமான விடயங்களை மாத்திரம் தான் அறிகின்றோம் வெளிரங்கமான விடயங்களை மாத்திரம்தான் நான் அறிகின்றோம் ஆனால் அல்லாஹு தாலா வெளிரங்கம் உளங்கம் அந்தரங்கம் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் அறியக்கூடியவன் அல்லாஹுமாக இருந்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு யாராலும் கொண்டு வர முடியாது அல்லாஹ் எழுதி தவிர என்று அபாஸ் ரஜியலான் அவர்களுக்கு அழகி வசலம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய எல்லா காரியமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு உலகத்திலே எப்போதும் சந்தோஷமா இருப்பான் கலன் சொன்னார்கள் அன்றமி ஒரு முக்மினுடைய விடயம் எனக்கு ஆச்சரியமாக அவன் எப்படி இருப்பான் தெரியுமா அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான விடயம் வந்தான் செலுத்துவான் எனக்கு ஒரு சந்தோஷமான விடயம் நடந்தால் அதுக்கு நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதுதான் பண்பாடு அவனுக்கு மோசமான அவன் விரும்பாத ஒரு விடயம் அவனுக்கு நடக்குமாக இருந்தால் பழனாலும் சொன்னார்கள் அந்த முக்மீன் எப்படி இருப்பான் தெரியுமா அவன் மாற்றமாக அவன் ஈடுபட மாட்டான் அதிலே அவன் பொறுமையாக இருப்பான் என்பதை அன்பு நபி செல்லவாஹு அழைகத்தலும் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தெரியவர்களே நாம் நினைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹூ தால அதற்கு மாற்றமான ஒன்றை கொண்டு வருவார் அல் குருக்கு சொல்லிக் காட்டுகின்றது நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் விரும்புவீர்கள் வெறுப்பீர்கள் வெளியங்கத்தை பார்த்து இது சரிவரமாட்டாது என்று நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் பகுவ கயிறுள்ள அல் குரான் சொல்கின்றது அது உங்களுக்கு நலவாக இருக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை விரும்புவீர்கள் ஆனால் அது உங்களுக்கு மோசமானதாக இருக்கும் என்று அல்புவான அங்கு கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படியான சந்தர்ப்பத்திலே ஒரு என்ன செய்வார் நான் நினைத்தவர்கள் அந்த முடிவிலே வருமாக சந்தோஷப்படுவார் அதே போன்றும் நன்றி செலுத்துவார் அதற்கு மாற்றமான முடிவு வரக்கூடிய நேரத்திலே ஒரு அடியான் ஒரு உண்மையான முக்மின் என்ன செய்வார் பொறுமையாக வன்முறையிலே ஒரு முக்மின் ஈடுபட மாட்டார் பிறருக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு முக்மீன் ஈடுபட மாட்டார் வெற்றியும் தோல்வியும் அல்லாஹு கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த நேரத்திலே ஒரு முக்மின் இறை இந்த தேர்தல் என்பதும் வாக்களிப்பு ஒரு தகவையோடு ஒரு நாளோடு முடிந்துவிடும் அல்லது ஓரிரு நாட்களோடு முடிந்துவிடும் பின்னால் என்னுடைய சகோதரர் எனக்கு தேவை என்னுடைய பக்கத்து வீடு எனக்கு தேவை என்னுடைய மகள்ரா எனக்கு தேவை என்னுடைய சகோதரர்கள் அவர்கள் எனக்கு தேவை அன்பு கூடிய இஸ்லாமிய சகோதரிகளே இரும்பால ஒரு விடயம் வந்துவிட்டாலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாரா எங்களுடைய அமல்களையும் இபாதத்துக்களையும் கொண்டு என்ன செய்வான் அவர்களுடைய உள்ளங்களை மாற்றுவான் தசா என்ற இந்த அழ்கொருவான் வசனத்துக்கு இமாம் அவர்கள் எப்படி தெரியுமா ஒரு ஹதீசை கொண்டு வருகின்றார்கள் வரக்கூடிய உள்ளங்கள் அல்லாஹுடத்திலே இருக்கின்றது அல்லாஹூ தாலா நாடியது போன்று அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை திருப்புவார் அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தாலா திருப்புவான் எப்போது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹூ தாலாவுக்கு நன்றி செலுத்தி அவளுக்கு நாம் விவாதத்துவோமோ அப்போது அல்லாஹூர்களை ஆக்கி விடுவான் வெறுமனே நீங்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு பதுவாக செய்ய வேண்டாம் என்று அந்த ஹதி சொல்கின்றது மாற்றமாக அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டும் இந்த நேரத்தில் அல்லாஹூ தாலா உங்களுக்கு விருப்பமானவர்களாக உங்களுடைய காரியங்களை உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா அவர்களை மாற்றிவிடுவான் என்பதை அன்பு நபி சல்லு அலஹி வசலம் அவர்கள் அந்த ஹபீஸிலே சொல்லிக் காட்டுகின்றார்கள் எனவே அன்பு கூடிய இஸ்லாமிய சகோதரிகளே இந்த காலத்திலே நாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அந்த சாட்சி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் நிதானமான முறையிலே எந்த குழப்பங்களும் விடைவிக்காமல் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த விடயங்களை நாம் ஈடுபட வேண்டும் ஒரு முஸ்லிம் அவன் காட்டுகின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே வெற்றி வரக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே எங்களுக்கு சம்பவம் எங்களுக்கு நிறைவில் வரவேண்டும் அல் குரானி இருக்கின்றான் அவர்களை பாரு நடந்தார்கள் மக்களுடைய வெற்றி நபி அவர்களுக்கு கிடைக்கின்றது அல்லாஹூண்டான் நீங்கள் செய்வீங்கள் என்று சுபகாரணம் என்று அல்லாஹூ தாலா அன்பு நபிக்கு கத்தரையை பிறப்பித்தார் அது மாத்திரம் அல்ல அல்லாஹூட்டாவுடைய உதவி என்னுடைய பாவத்திற்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் வர்த்தகத்தில் அதே போன்று நீங்கள் இசையகுபால் செய்யுங்கள் என்று அல்புவான் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றன எங்களுடைய காரியத்தை முடித்து வந்து நாம் அல்லாஹூ விக்ரி செய்யக்கூடிய விடயத்திலே நாம் ஈடுபட வேண்டும் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எனவே அல்லாஹூ தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் நாம் பார்த்திருக்கின்றோம் அனுபவப்பட்டிருக்கின்றோம் கட்டிருக்கின்றோம் எம்முடைய சமூகம் எம்முடைய நாடு எம்முடைய இந்த சமூகத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் இவர் வந்தால் நல்லது நடக்கும் என்று நீங்கள் யாரை யோசிக்க வேண்டும் அல்லாஹு முடிவை தருவார் எனவே எல்லாம் இந்த சமூகம் நாடு மக்கள் அனைவருக்கும் நல்லதை நடப்பதற்கு எல்லாம் வரல அல்லாஹு தாலா கௌகி செய்வாராக எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிடுவாராக எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வாராக யாவது எங்களுடைய நிலைமைகளை சீராக்கிடுவாராக சூரத்திற்குரிய அடியாளர்களாக ஆற்றிடுவார்கள் யாழ்னா எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அந்நியாயமாக கொல்லப்படுகிறார்களோ அநியாயமாக வதைக்கப்படுகிறார்களோ அவர்களை நீயே பாதுகாத்து யாழ்னா நீதான் யால்லா ஆட்சியை எடுக்கக்கூடியவரும் நீதான் யா ல்லா உண்மை தவிர வேறு யாரும் இல்லையா ஆட்சியாளர்களுடைய உள்ளம் உனக்கு கரத்தில் இருக்கின்றதே நாயனே யா எங்களுக்கு சிறந்த நல்ல ஒரு ஆட்சியை தந்துடுவாயாக உரிமைகளை பாதுகாத்துடுவாயாக எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துவாராக எங்களுடைய பெண்களின் உரிமைகளை பாதுகாத்துவாராக மாணவர்கள் சிறாரர்களுடைய உரிமைகளை பாதுகாத்துடுவாராக எங்களுடைய வணக்கங்கள் வழிபாடுகள் அனைத்தையும் சிறந்த முறையிலே செய்து கொள்வதற்கு நீய தோப்பிக்காக பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துருவாராக இந்த மகல்லாவுக்கு பதக்கத்துக்கு மருளும் புரிந்துடுவாராக வாவானா